ஸ்ரீ குருப்பியோ நம நான் யக்ஞராமதீஷிதர் முஷரியிலிருந்து பேசுகிறேன் நாங்கள் ஸ்ரீகரம் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்டின் மூலமாக நிறைய காரியங்கள் செய்துன்னு வரோம் அதிலே முக்கியமாக அக்ரஹாரங்கள்லாம் இந்த நாளில் கைவிடப்பட்டு போகிறது கிராமங்கள் தான் தேசத்தின் முதுகெலும்பு அப்படிங்கிறது பேச்சு அளவில் இருக்கே தவிர நடைமுறையில் ஒன்றுமே இல்லை கிராமங்கள்லாம் நம்மளால் காப்பாற்றப்படணும் கிராமங்களில் உள்ள அக்ரஹாரங்கள்லாம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போது பல அக்ரஹாரங்களை சர்வே பண்ணி ஒரு அறுபது பர்சன்ட்டு பிராமணியத்தோடு உள்ள அக்ரஹாரங்கள்லாம் கணக்கெடுத்து அந்தந்த அக்ரஹாரங்களில் கோஷாலை ஏற்படுத்தணும் வேத பாடசாலை ஏற்படுத்தணும் ஸ்ராத்தம் முதலிய கர்மாக்களை பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு வரோம் பல அக்ரகாரங்களில் எங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு இருந்தால் சொல்லுங்கோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பல பேர் கேட்டுருக்கா ஆகையினால அவர்களுக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு பயன்படுறா போல் அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இந்த நாளில் இந்த ஸ்ராத்தங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியமாக ஆயிடுத்து அதற்கு முக்கியமாக பல பேர் சொல்கிற காரணம் அந்த ஸ்ராத்தத்துக்கு தேவையான வஸ்துக்கள் கிடைக்க மாட்டேங்கிறது ஸ்ராத்தத்துக்கு முக்கியமாக வஸ்துக்கள் என்ன தேவை அப்படின்னா தர்ப சமித்து வரட்டி தவிடு புரச இலை எவைனு ஒரு தானியம் இவைகள்லாம் ரொம்ப முக்கியமாக தேவ ஆனால் இவைகள்லாம் நாம் தினப்படி பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்களாக இல்லாமல் போயிடுது இந்த நாளில் நாம் மாத்திரம் தேவைப்படக்கூடிய சாமான்கள் இவைகள் நாம் நிறையாவும் வாங்க முடியாது கொஞ்சம்தான் தேவைப்படும் ஸ்ராத்தத்துக்கு அது எங்க கிடைக்கிறதுங்கிறதும் நமக்கு தெரியறதில்லைங்கிறதுனால நம் சமூகத்துக்கு நிறையா பேருக்கு பயன்படணுங்கிறதுக்காக அக்ரஹாரங்களில் உள்ள பிராமணரால் ஒருமிச்சு இந்த ஸ்ராத்த சாமான்கள் எல்லாத்தையும் ஒரு செட்டாக சேர்த்து கொடுத்தால் பல பேருக்கு அதனால் பயன் பயணம் பரவும் அப்படிங்கிறதுக்காக விஹிதா ஹவன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ராத்த சாமான்களுடைய செட்டு ஒன்றும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அதில் பதினஞ்சு வஸ்துக்கள் இருக்கும் நுனிதர்பை கட்டதர்பை புரச சமித்து விராட்டி தவிடு அரசம் ஸ்ராய் புரச இலை பூனல் பவித்திரம் அக்னி சந்தானத்துக்குன்னு உள்ள பவித்திரம் ஸ்ராத்தத்துக்குன்னு உள்ள பவித்திரம் சந்தனம் எவைனு உள்ள தானியம் சூடன் இவைகள் எல்லாத்தையும் புரச இலை இவை எல்லாத்தையும் சேர்த்து பதினஞ்சு சமானாக ஒரு பேக்காக ரெடி பண்ணி கொடுக்க சொல்லலாம்னு பல பேருக்கு சொல்லி அதை எங்களுக்கு நிறைய பேர் தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறா நாங்கள் எங்கள் கோஷாலையிலேருந்து தயார் பண்ணுற விராட்டியை அதில் சேர்த்துருக்கோம் அப்படி இதை சேர்த்து ஒரு பேக்காக ரெடி பண்ணி தேவைப்படுற நம்ம சமூகத்துக்கு நிறையா பேருக்கு நேரடியாக கொடுக்கணும்னு கொடுத்துட்ருக்கோம் இதை இந்த சாமான்கள் எல்லாம் சேர்த்து அடக்க விலையாக இரநூறு ரூபாய் அதுக்கு ஆறுது இந்த நாளில் இரநூறு ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை இல்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ரொம்ப கிடைக்காத வஸ்துக்கள்னு தான் சொல்லணும் இந்த நாளில் அப்படி நல்ல பொருளாக சேர்த்து வச்சுருக்கோம் தேவைப்படுறவா தொண்ணூற்றி 94, எண்பத்தி 97, 61, 24 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அவா உங்கள்ட்டருந்து அட்ரஸ்ஸு நம்பர் வாங்கிப்பா அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸு கொடுப்பா அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை கட்டிவிட்டா அவா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுடுவா கொரியர் charge மாத்திரம் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கிறாப்பில் இருக்கும் இரநூறு ரூபாய்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த பணம் முழுமையாக கோஷாலைக்கு போய் சேர்றது முடிஞ்ச அளவுக்கு திரவியம் கொடுக்கலாம் குறைஞ்ச பட்சம் இரநூறு ரூபாய்னு வச்சிருக்கோம் உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ இரநூறுபாய்க்கு குறவில்லாமல் உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த திரவியத்தை கொடுத்து அந்த வஸ்துக்களை வாங்கின்றால் நாம் நம்முடைய பித்திருக்களுக்கு செய்யக்கூடியதான காரியத்தை நான் திருப்தியாக செய்யலாம் தேவையான அளவில் அதில் இருக்குது இதனால் பல பிராமண குடும்பங்கள் காப்பாற்றப்படப்படுறது கிராமங்களை நம்பி உள்ள பல குடும்பங்கள் காப்பாற்றப்படப்படுறது இதை எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக அவளுக்கு ஊக்குவித்து அவளுக்கு வேண்டிய சாமான்களை நாங்கள் வாங்கி கொடுத்துடுறோம் அவள் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறா நாங்கள் இதை தேவைப்படுறவாளுக்கு அனுப்புறதுன்னு அப்படி செய்துன்னு இருக்கோம் தேவைப்படுறவா நான் முதல்ல சொன்ன அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த வஸ்துக்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அவசியம் எல்லோரும் இதை வாங்கி பயனடையணும் நம்முடைய சமூகத்துக்குன்னு கட்டாயம் செய்த ஒரு பெரிய தர்மமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன்